विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय சச்சிதானந்த விோத்ப்பத்தியவே தாத்தயவிஷா ஸ்ரீக்கூரியே விதியா யஜே தம் ஆகிரியேயாதினாஷ்ணர் உத்தவரிடத்துல இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் சொன்னார் என்னை பூஜை பண்ணுறதுக்குரிய இடங்கள் அதாவது ஸ்தானங்கள் ஆலம்பனம்னு சொல்லுவோம் பற்றுக்கோடு சூரியனில் அக்னியில் பிராமணனிடத்தில் பசுமாட்டு இடத்துல வைஷ்ணவனிடத்தில் ஆகாஷத்தில் காற்றில் ஜலத்தில் பூமியில் ஆத்மாவில் எல்லா சரீரங்கள்லேயும் என்ன பூஜை பண்ணலாம் அதெல்லாம் பூஜாஸ்தானங்கள் மங்களகரமான பூஜாஸ்தானங்கள் ஆக பகவானை ஆராதிக்கிறதுக்கான ஸ்தானங்கள்னார் இப்போ இங்கே என்ன சாதனத்தை வச்சு கொண்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் அங்கங்கிறது ஸ்லோகத்தில் இருக்கு கோஷ்வங்க அப்படின்னு கடைசி பாதத்தில் இருக்கு அங்கன்னு சொன்னால் என் உறுப்பு போன்றவனே என்னை விட்டு பிரியாதவனே எனக்கு நெருக்கமானவனே அப்படின்னு அர்த்தம் ஹே அங்கன்னா நீயும் நானும் வேற இல்லைங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது ஹே அங்க சாதாரணமாக குழந்தைகளை அப்பா அப்படி சொல்கிறது அங்கே என்னுடைய சரீரத்திலேருந்து தோன்றினவன் அர்த்தம் இங்கே என்ன சொல்லுகிறார் சூரிய தூ த்ரையா வித்யா சூரியனிடத்தில் மூன்று வேதங்களால் பூஜை பண்ணணும் மூன்று வேதங்களாலங்கிறது பெரும்பாலும் சந்தியாவந்தனத்தையே சொல்லலாம் சந்தியாவந்தனத்தில் மந்திரார்த்தங்கள்லாம் இருக்குது விஷயங்கள் இருக்குது மூன்று வேதங்கள்னு சொன்னால் மூன்று வேத ஸ்வரூபமாக பார்க்குறோம் எந்த வேதத்தை படித்தவர்களாக இருந்தாலும் காலம்பரம் ரிக்வேதமாகவும் மத்தியானம் யஜுர்வேதமாகவும் சாம வேதத்தை சாயங்காலமும் வேதத்திலே அந்த மந்திரம் இருக்குது ருக்வி பூர்வாண்யே யஜுர்வேதே திஷ்டி மத்தியே அன்ன வேதேன்தீயே இப்படி வேதத்திலேயே இந்த மாதிரி சூரியனை மூணு வேதத்துல பூஜை பண்றதுன்னு இருக்கு த்ரீ வித்யா ஆகையினால சூரிய வித்யா திரையான் ரிக்ஜு சாமங்களால ஸ்துத்தியனாக இருக்கிறார் காலம்பர ருக்வேதத்தினாலும் மத்தியானம் யுர்வேதத்தினாலையும் சாயங்காலம் சூரிய அஸ்தமன சமயத்தில் சாமவேதத்தினாலேயும் அவரை பூஜிக்கணும் இப்போவும் கூட சிவராத்திரியில் நாலு காலத்துக்கு நாலு வேதம் சொல்கிறோம் சிதம்பரம் போன்ற கோயில்களில் கால பூஜைகளில் வேதங்கள் மாறுகின்றன ஆக அது மாத்திரம் இல்லை அக்னௌ ஹவிஷா அக்னியில் பகவான் இருக்கார் அஹா அக்னி ரூபமாகவும் பகவான் இருக்கிறதுனால ஹவிஸ்ஸு கொடுக்கறது அவருக்கு காலையிலையும் மாலையிலும் அக்னிஹோத்திராதி கர்மாக்களால் ஹவிஸ்ஸு கொடுக்கறது ஆஹா சூரிய உபாசனா அக்னி உபாசனா அக்னித்வாரா ஈஸ்வர உபாசனா சூரியத்வாரா ஈஸ்வர உபாசனா அகஷா அக்னௌ மாம் எஜேத்த என்னை என்னைனா ஈஸ்வரனை அக்னௌ அக்னியில் ஹவிஷா எஜேத்த ஹவிசுனால என்ன பூஜை பண்ணு அண்ணாதி ஹவிசுகள் அதனால பூஜை பண்ணு சாஸ்திரத்துல என்னெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன முறைகள் சொல்லி இருக்கோ அந்த முறைகள் படி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஆதித்யேனது விப்ராக்ரியே முதல்ல சொன்னார் இல்லையா சொன்னார் அங்கேயும் பூஜை பண்ணலாம் பிராமண ஸ்தானத்துலன்னு ஆகா விப்ராக்ரியே சொன்னா பிராமணன்ல சிறந்தவன் நன்றாக வேதாத்தியனம் பண்ணி அனுஷ்டானம் ஆச்சாரத்தோடு இருக்கிறவனுக்கு அவனுக்கு அதிச்சி சத்காரம் மனுஷ யஜம்னு சொல்லக்கூடிய ஆதித்யத்தினாலே அவரை பூஜை பண்ணணும் அவரை வர சொல்லி அவருக்கு மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக ஸ்ரீ கிருஷ்ணஸ்வரூபமாக நினச்சி அவருடைய கால்களை எல்லாம் அலம்பி அவருக்கு வஸ்திரம் கொடுக்கறதுனா கொடுத்து அவரை அமர்த்தி அவருக்கு உணவெல்லாம் பரிமாறி அவருக்கு விசிறி விட்டு உபச்சாரங்கள்லாம் பண்ணி சாப்பிட்டு முடிஞ்ச உடனே வெற்றலை பார்க்கெல்லாம் கொடுத்து அவருக்கு உபச்சாரங்கள்லாம் அவர் வேதங்கள் எல்லாம் சொல்ல சொல்லி காதால் கேட்டு நமஸ்காரம் பண்ணி அவரை அனுப்புறது இதெல்லாம் விப்ராக்ரியே அக்ரியம்னு சொன்னார் பிராமணர்களில் சிறந்தவர்களுக்கு ஆதித்யத்தினால அங்கே பகவான் இருக்கார் உத்தமமான பிராமணனுடைய சரீரத்தில் பகவான் வெளிப்படுறார் அப்புறம் கோஷு கோஷுன்னா பசுமாடுகள் இடத்துல யவசாதினா யவசாதினான்னு சொன்னால் நல்ல அழகான ஹரித்த திருணம் நல்ல பசும் பொருட்கள் அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள் பருத்தி புண்ணாக்கு எல்லாம் சொல்லலாம் ஆதின்னு போட்டதுனால அதெல்லாம் சேர்த்துக்கலாம் யவசான்னு சொன்னால் இளம் பொருட்கள்னு அர்த்தம் ஆதினான்னு சொன்னால் அதுக்கு பசுமாட்டுக்கு எதெல்லாம் கொடுக்குற சம்பிரதாயம் இருக்கோ வழக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு உபச்சாரம் பண்ணி அதுக்கும் புஷ்பங்களால் பூஜை பண்ணி அதில் பகவான் இருக்கார் கவா மங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச ஆகா பசுமாட்டில் வந்து பதினாலு லோகங்களும் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் ஸ்லோகங்கள் இருக்கு ஆகையினால் சமஸ்திரபஞ்ச ரூபமாக இருக்கிற பசுமாட்டுக்கு இதெல்லாம் கொடுத்து அதை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பகவான் அதில் இருக்கார் அப்படின்னு அதை பூஜை பண்ணுறது அதனால தான் நம்முடைய கோவில்களில் என்ன பூஜை பண்ணாலும் சரி அதில் இதெல்லாம் இருக்குது சூரிய பூஜை இருக்குது சூரியனிடத்துலேருந்து அக்னி எடுக்கிறது இருக்குது அக்னி ஹோமங்கள் பண்ணுறது இருக்குது பிராமண போஜனங்கிறது ஒரு அங்கம் ஒரு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் பூஜைகள் பண்ணுறதா இருந்தாலும் உத்தமமான வேதம் படித்தவர்களுக்கு உணவளிக்கிறதுங்கிறது ஒரு தர்மமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறது கஜ பூஜை பண்ணுறது இதெல்லாம் இருக்குது இங்கே சொல்லலை இதெல்லாம் கஜ பூஜை அஸ்வ பூஜை ரத்தத்துக்கு பூஜை பண்ணுறது பகவான் எதுலெல்லாம் போகிறாரோ அதில் பூஜை பண்ணுறது ஆக இந்த ஸ்லோக அர்த்தம் இந்த அளவில் இருக்குது மேலும் உள்ள ஸ்லோகங்களுக்கெல்லாம் பிறகு அர்த்தம் பார்க்கலாம் சூரியது வித்யாத்ரையா ஹவிஷாக்ன மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக